ஸ்ரீகுருபியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரபுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்கந்தபுராணத்திலிருந்து வைசாக்கமாகத்மித்தை பார்த்துன்னு வரும் அப்படி பிரபாதானத்தினுடைய பெருமையை நாரதசுவாமி அம்பரீஷருக்கு சொல்கிறார் தேவானாஞ்ச பிதாஞ்ச ரிஷீனாம் ராஜசத்தமா அத்தியந்த பிரேஜிதம் சத்தியம் பிரபாதானம் நசம்சயா இந்த வைசாக மாசத்தில் செய்ய வேண்டியதான இந்த அதாவது தண்ணீர் பந்தல் வைக்கிறதுனால தேவதைகளுக்கு ரொம்ப திருப்தி ஏற்படுறது பிதற்களுக்கு திருப்தி ஏற்படுறது ரிஷிகளுக்கு திருப்தி ஏற்படுறது அவ அனைவருக்கும் ரொம்ப பிரீத்தியை கொடுக்கக்கூடியது இந்த பிரபாதானம் பிரபாதானேன ஏனாத்ரம கர்ஷிதா தோஷிதாஸ்தேன விஷ்ணு அப்படி நாம வச்சிருக்க கூடியதான தண்ணீர் பந்தல்ல யார் யாரெல்லாம் வந்து தீர்த்தம் சாப்பிட்டுட்டோ அல்லது நீர்மோர் சாப்பிட்டுட்டு போறாளோ அவர்கள் சேர்த்த புண்ணியத்திலே பங்கு கிடைக்கிறது நமக்கு அப்படிங்கிறது ஒன்றும் பிரம்ம விஷ்ணு சிவாதிகளுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கிறது சலிலம் சலிலே நாம் சத்ரம் சாயாமப்பீதாம் வஜனம் வஜனே சூனாம் வைசாக்கே மாசி பூமிப்பா இந்த வைசாக்க மாசத்தில் வேறு என்னென்னெல்லாம் தானம் செய்யலாம் என்ன சலிலம் உதகும்ப தானம் பண்ணுறது சொம்பில் தீர்த்தம் வச்சு தானம் பண்ணலாம் அல்லது சத்திரம் கொடை த தானம் பண்ணுறது விசிறி வாங்கி கொடுப்பது வீகள்லாம் ரொம்ப பலனை கொடுக்கக்கூடியது ஜலம் சத்திர்சுவஜனம் தானம் ஏஷாம் விசிஷியத்தை இந்த சத்திரதானம் கொடதானம் ஜலதானம் விசிறிதானம் இவைகள் இந்த வைசாக மாசத்திலே ரொம்ப உயர்வாகவும் அதிகமான பலனை கொடுப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதத்தோதகும்பம் சாத்தகோ ஜாயத்தே புவி யார் இதை தெரிஞ்சுண்டும் ஒரு சொம்பு ஜலம் சொம்பில் ஜலம் வச்சு அது கூட யார் தானம் பண்ணலையோ அந்த உதகும்பதானம் செய்யாதவன் சாத்தகம் என்கிற பக்ஷியாக பிறக்கிறான் சாதகம் அப்படின்னு ஒரு பட்சி அந்த பக்ஷிக்கு கழுத்தில் ஓட்டம் இருக்கும் எதை சாப்பிட்டாலும் அந்த கழுத்து ஓட்டை வழியாக வெளியில் வந்துவிடும் அப்படி ஒரு சாப்பம் அந்த பட்சிக்கு அப்போது அது எப்படி ஆகாரம் சாப்பிடும்னா மழைக்காக காத்துன்னு இருக்கும் மழை பொழுது அந்த கழுத்தில் உள்ள துவாரத்தை ஆகாசத்தை நோக்கி காண்பிச்சுட்டு உட்காண்டிருக்கும் அந்த மழையினுடைய ஜலம் நேராக அந்த துவாரத்தில் விழுந்து உள்ளே போனார்தான் அதற்கு ஆஹார் அந்த ஜலத்தை தான் அது அடுத்த மழை காலம் வரைக்கும் வச்சுட்டு காப்பாத்துறது அப்படி ஒரு பக்ஷி யார் சொம்பு ஜலம் கூட தானம் பண்ணலையோ அவன் சாத்தக பக்ஷியாக பிறக்கிறான் யோதத்யாது சீதலம் தோயம் திருஷார்த்தாய தாவன் மாத்திரேன ராஜேந்திர ராஜசூயா யுதம் லபேத்து ஆகினாலே என்ன தானம் செய்ய முடியுமோ அந்த தானத்தை பண்ணணும் சில்லுன்னு ஒரு சொம்பு ஜலமாவது எடுத்து தாகம் அதிகமாக இருக்கிறவர்களுக்கு அந்த சொம்பு ஜலத்தை கொடுத்தா ராஜசூரிய யாகம் பண்ணின பலன் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்ப்பா அந்த அளவுக்கு உயர்ந்தது தர்மஸ்ரமார்த்த விப்ராய விஜயே திஜனே நான் தாவன் அப்படி வேர்க்கிறவனுக்கு விசிறி வாங்கி கொடுப்பது அது பெரிய தானம் அப்படி பண விசிறி வாங்கி யார் தானம் பண்ணுறானோ யா அதாவது தா நாம் செய்யக்கூடியதான தானம் நம் தர்மப்படி இருக்கணும் வாங்கிக்கிறவர்கள் உபயோகப்படுத்தும்படியாக இருக்கணும் அப்படி வாங்கி கொடுக்கணும் தானத்தை உபயோகப்படுத்த முடியாத தானங்களை வாங்கி கொடுத்து பிரயோஜனம் இல்லை அவர்களுக்கும் உபயோகப்படாது விசிறின்னா பனை விசிறியாக வாங்கி கொடுக்கணும் சின்னதாக அந்த மாப்பிள்ளை அழப்புக்கு போகிற பொழுது கையில் வச்சிருந்துக்கிறாப்போல விசிறி வாங்கி கொடுக்கக்கூடாது நல்லா விசிறிண்டால் காற்று வர்றா போல் விசிறி வாங்கி கொடுக்கணும் குடிக்கிறதுக்கு ஜலம்னால் நல்ல சுத்தமான ஜலமாக கொடுக்கணும் தாகம் தீர்ற அளவுக்கு கொடுக்கணும் தாகம் தீர்ந்தவனுக்கு தீர்த்தம் கொடுக்கக்கூடாது அவன் வாங்கி கீழே கொட்டிட்டு போயிடுவான் அவள் இருக்கணும் அந்த தானம் என்கிறதுக்காகத்தான் அப்படி காண்பிக்கிறார் நாரதஸ்வாமி தர்மாசிரமார்த்தபிப்பிராய வீஜஜேத்து அப்படிங்கிற யாருக்கு வேர்த்து கொட்டி விசிறி தேவைப்படுறதோ அவருக்கு வெஜனதானம் பண்ணணும் அதே போலதான் வீதரோகசிதா கீர்ணா நரகானேவ விந்ததி யோதத்தியாது சீத்தலம் தோஜும் திருஷார்த்தாஜ மகாத்மனே யாருக்கு தாகம் அதிகமாக இருக்கோ அவருக்கு ஒரு சொம்பு தீர்த்தம் கொடுக்கணும் அப்படி அவர்கள் உபயோகப்படுத்தும்படியாக அந்த தானத்தை செய்யணும் யோகி ஜயேத் பட்டேனாபி பதிசிராந்தம் திஜோத்தமம் தாபதாத்த விமுக்தோசு விஷ்ணு சாஜுஜமாப்னயாது அப்படின்னு நாம் வாங்கி கொடுத்த விசிறியை வச்சுண்டு அவரை எத்தனை காலம் உபயோகிக்கிறார்களோ அத்தனை வருஷ காலம் நமக்கு விஷ்ணு லோகமானது கிடைக்கிறது எஸ்தாலும் வாபி தத்வாசுத்தேன சேத்தசா விதூஜ சர்வபாபானி பிரம்மலோகம் சகச்சதி அந்த கொடுக்கக்கூடியதான அந்த விசிறி தானமும் மனசனைஞ்சு கொடுக்கணும் இந்த தானத்தை பண்ணுறோம் இந்த தானம் அவருக்கு மிகவும் உபயோகமாக இருக்கணும் நமக்கும் பூர்ணமான பலனை கொடுப்பதாக இருக்கணும் அப்படின்னு சுத்தமான சேத்தசோடு கூட அந்த தானத்தை யார் செய்யலானோ அவனுக்கு பிரம்மலோகமானது கிடைக்கிறது சத்யசிரமஹரம் புண்ணியம் நதத்யாத்தே வியஜனம் நரகா நாரகீம் யாத்தனா भुक्त्वा, कश्मलो ஜாயத்தே புவீ தன்னிடத்துல நிறைய விசிறி இருக்கு அந்த விசிறியை கொடுக்கவும் முடியும் அந்த விசிறி தேவைப்படுறவர்களும் இருக்கார் இவ்வளவும் இருந்து யார் அதை கொடுக்கலையோ அவன் நரக்க சரீரத்தை நரக்க லோகத்தை யம யாத்தனைகளை அனுபவிக்க நேரும் கஷ்மலோ ஜாயத்தே பூமியில் நாற்றத்தோடு புறக்க வேண்டி நேர்றது உடம்பில் இருந்து துர்நாற்றம் வீசின்றே இருக்கும் லேசாக வேர்த்தாலே துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும் அப்படி பிறப்பு கிடைக்கிறது ஆத்தியாத்மிகாதி துக்கானாம் சாந்தையே மனுஜேஸ்வரா சத்திரம் தத்தியாத் பிரயத்னேனா வைசாக்கே மாசி வாசகிறது அடிக்கடி வெளியில் போக நேர்றது நல்ல உச்சி வெயில்ல வெளியில் போகிறாருனா அவருக்கு கொடை வாங்கி கொடுக்கணும் அனாவசியமாக வெளியில் போகிறாருன்னா யாருக்கு கொடுக்கணும்னா உஞ்சவர்த்தி போகிறவர்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா உஞ்சவர்த்தி தர்மம் ரொம்ப உயர்ந்த தர்மம் எப்போ உஞ்சவர்த்தி எடுக்கணும்னா மாத்தியான் காலம் ஆரம்பித்த பிறகு மாத்தியான்கம் பண்ணின பிறகு உஞ்சவர்த்தி ஆரம்பிக்கணும் அப்படி உச்சி காலத்தில் அந்த உஞ்சவர்த்தி சொம்பை எடுத்துண்டு நடுவீதியில் நாமசங்கீர்த்தனம் பண்ணிண்டே போகணும் வீட்டு வாசலில் வந்து நின்று ஜாலராக அடிக்கக்கூடாது நடுவீதியில் போகணும் அந்த அவர் நாமசங்கீர்த்தனம் பன்னெண்டு போகிற சப்தத்தை கேட்டு வந்து அவரவர்கள் உஞ்சபுர்த்தி அந்த அரிசியே போடும் அது மாதிரி தர்மமான முறையில் போகிறவர்களுக்கு கொடை வாங்கி கொடுக்கறது ரொம்ப பலனை கொடுக்கறது அன் அச்சத்ரத அச்சத்திரதான ரோ மாதவ பிரியே சாயாஹீனோ மகாக்கரூரா பிசாச்சோபுவிஜாஜே அப்படி வெயில்ல போகிறார் என்கிறது தெரிஞ்சும் யார் ஒரு கொடை கூட வாங்கி கொடுக்கலையோ அவருக்கு சாயாஹீனா மகா குரூரஹா பெரிய பிசாசாக பிறக்கிறான் இந்த லோக்கத்தில் எப்படின்னா பகலில் உச்சி வெயில்ல அலையக்கூடியதான ஒரு பைசாச்சமாக பிறக்கிறான் மகா குரூரஹா பார்த்தாலே பயத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு உருவம் யோதத்தியாது பாதுகே திவ்யே மாதவே மாதவ பிரியே யமதூதவு திரஸ்கிருத்திய விஷ்ணு லோகம் சகச்சதி அதே போல் வெயிலில் நடந்து போறவர்களுக்கு பாதுகை செருப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படி பாதுகையை வாங்கி கொடுக்கறதுனால விஷ்ணுலோகத்தை அடையிறான் யமதூதர்கள் வந்தாலும் கூட யமதூதர்களால் இவனை தொடவே முடியாது அப்படிப்பட்ட விஷ்ணு லோகத்தை அடையிறான் பாதமாத்திரம் துயோதத்தியாது மாதவாகமே நதாரோலோகா ந கிளேஷா ஐஹிகாஷ்டயே பாதுகாதானம் செருப்பு வாங்கி கொடுப்பதினாலே இந்த லோகத்திலேயே அவன் பரு பரம சௌக்கியங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சுடுறான் அப்படின்னு நாரதஸ்வாமி ஸ்காந்த புராணத்தில் காண்பிக்கிறார் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்